தன்னை மாதிரி அவங்க வயசில் உள்ள பசங்களை வச்சு ஒரு படை வச்சுருந்தாங்க இந்திரா காந்தி அந்த படை என்னென்ன வேலையெல்லாம் செய்யும்னா அறிவிப்புகளை கட்சி அறிவிப்புகளை எழுதுறதுக்கும் கொடைகளை தயாரிக்கிறதுக்கும் கூட்ட அறிவிப்புகளை மக்களிடம் எடுத்து சொல்கிறதுக்கும் தொண்டர்கள் ஊர்வலம் போகும்போது தண்ணீர் கொடுக்க முந்த படையை உருவாக்கியிருக்காங்க மேலும் போலீஸாரோட பேச்சை வந்து பக்கத்தில் விளையாடபடியே மற்றவங்க நல்ல மனசில் பதிச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட போய் ஷேர் பண்ணுவாங்க இந்த சின்ன பசங்கள் கூட்டத்தை பற்றி பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்கும் தெரியும் ஒரு தடவை இந்திரா காந்தி அவங்க அம்மா கிட்ட இந்த படைக்கு வந்து ஒரு பேரே கிடைக்கலை நீங்கள் ஏதாச்சும் பேர் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்களோட அம்மா வானரசேனை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதும் இந்திரா காந்தியோட முகம் வாடி போச்சு ஆமாம் நாங்கள் எவ்வளோ சிறப்பாக வேலை பார்க்குறோம் எங்களை மாதிரி குரங்கு எங்களை போய் குரங்குல குரங்குகள்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இந்திரா காந்தியோடய தா நான் சொல்கிறத நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின் சொன்னாங்க ஆமாம் எங்களோட சேவையை குரங்கு செட்டைன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு கோவத்தோடய கேட்டாங்க இந்திரா காந்தி உனக்கு ராமாயணம் தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க அதுக்கு இந்திரா காந்தி ஓ நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க சரி ராமலட்சுமனை போல அதில் சிறப்பாக உதவி பண்ணவங்க யாரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க அதுக்கு நம்ம இந்திரா காந்தியோ அனுமன் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க அனுமனும் அவரோட தலைவனும் ஆகிய தன் வானர படையோட ராமனுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு இந்திரா காந்தி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் சாக துணிஞ்ச சீதையை காப்பாற்றினதும் அனுமன்தான் மயங்கி கிடந்த லட்சுமணனை உயர்ப்பித்தவும் ராமன் அனுமன்தான் இப்படி பல பல அரிய செயல்களை அனுமன்தான் செய்தான் அவன் யார் ஒரு வானரம் அப்படி இருக்கும்போது ராமனாலே போற்றி புகழப்பட்ட அந்த வானரத்தின் பேரில் ஒரு சேனை அமைவது சிறப்பு தானே என்று இந்திரா அம்மா கேட்டாங்க உண்மையை புரிஞ்சு கொண்ட தன்னோட படையினருக்கு வானர பெயரே வச்சுட்டாங்க நன்றி